வசிஷ்டம் சக்தே கல்மராத் தபோனி பராசர திருக்குமாரர் வேதவிய செய்தருளும் எண்ணிறந்த அவதாரங்களுக்குள்ளே சஸ்திரத்தை கையிலே பிடித்து அதாவது ஆயுதங்களை கையிலே பிடித்துக் கொண்டு பலவாறாக பிறக்கிறான் சங்க சக்கரங்களை கோடரியை எந்துகிறார் கலப்பையை எந்துகிறார் கதையை எந்துகிறார் வில்லை பிடிக்கிறார் இப்படி பல அவதாரங்கள் ஆனால் இந்த அவதாரங்களால சாதிக்க முடியாததை கூட பகவானுடைய ஓர் சிறப்பான அவதாரம் சாதித்து விடுகிறது அதுதான் ஆச்சாரியங்கிற அவதாரம் குருங்கிற அவதாரம் சாஸ்திரம் சொல்லுகிறது மக்னான் உத்தரத்தே லோகான் காரண்யாது சாஸ்திரபாணிதான் உலகம் என்னும் பெரும் பாழும் கிணறு சம்சாரம் அதில் கிடப்பவர்களை கைதூச்சி விட வேணும் என்பதற்காக பகவானே ஒரு குருவாய் ஆச்சாரியே பிறக்கிறான் அவ்வெம்பெருமான் அப்போது சங்கசக்கரங்களையோ வில்லையோ கதையையோ ஏந்தி வருவதில்லை கையில் சாஸ்திர புத்தகத்தை வைத்திருக்கிறார் வேத நூல்கள் இத்திகாசங்கள் புராணங்கள் ஆழ்வார்களுடைய பாசரங்கள் இது போன்ற நூல்களை கையிலே பிடித்திருக்கிறான் ஏன்னா அதுனா அன்பால் திருத்தலாம் ஆனா கையில் ஆயுஷங்களை பிடித்திருந்தால் கோபத்தாலும் கொலை தொழிலாலும் திருத்த வேணும் அதால திருத்த முடியாது சரியா திருந்தமாட்டான் அப்படின்னு பகவான் அறிகிறான் ஆகையால் ஆச்சாரியனாகவும் திறக்கிறான் அப்படி ஆச்சாரியனாக கீழே தாழ மக்களையெல்லாம் உயர்த்தி தன் உபதேசங்களாலே உயர்த்துகிறார் ஞானத்தை ஊட்டி உயர்த்துகிறார் பக்திய வளர்த்து உயர்த்துகிறார் அப்படி ஒரு அவதாரம் தான் வேதவியாசரான அவதாரம் அப்ப வியாசர் நம் ஞானம் வளருவதற்கும் பக்தி வளருவதற்கும் வைராஜ்யம் வளருவதற்கும் எத்தனையோ தர்மங்களை எடுத்துரைத்தார் வியாசர் அறியாரா இவைகள் மட்டும் தர்மங்கள் அல்ல பகவான் சாட்சாத் தர்மம் ஏச்ச வேதவிதோ விப்ராகா ஏச்ச அத்தியாத்ம விதோ தேவதி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் சனாத்தன தர்மம் பல பேர் நாம சொல்லிக்கிறோம் நாங்கள்லாம் சனாதன தர்மிகள் நீங்க ஆறுனா பகவானையே தர்மம்னு கொண்டவர்கள் அப்ப நம்ம தர்மம் எல்லாம் பண்ணவே வேண்டாமா அதான் அவரே தர்மமா இருக்காரு அவர் இடத்துல இருந்துட்டா போருமாண்ணா அந்த தர்மம் திருப்தி அடையறத்துக்கு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாத்தையும் செய்ய வேண்டாமா தர்மம் பகவான் தான் ஆனா அந்த பெருமான தர்மமா பிடிச்சுக்கிறோம்னு என்ன அர்த்தம் அவர் ஆசைப்பட்டபடி நடக்கிறோம் அர்த்தம் அதனால தான் அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டிருக்கார் அவர் சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லி வச்சிருக்கார் அப்படிங்கிற ரிஷிகள் உரைக்கிறார்கள் அல்வாராச்சாரியர்கள் உரைக்கிறார்கள் தற்போது அதே தர்மத்தை தான் சொல்லிக்கொண்டு வருகிறார் மேலும் பார்ப்போம் ஏகம் ஹன்யாது நவாஹன்யாதுமுக்தோ தனுஷ்மதா புத்திமத் புத்திமதோ சிருஷ்டா ஹன்யாது ராஷ்டிரம் சராஜகம் ரொம்ப ஜாக புரிக்கியலோகம் ஏகம் அம்பு செலுத்தப்படுகிறது போகலாம் குறி தப்பி போனால் அவன் தப்பிக்கிறான் குறி தப்பாவிட்டால் அவன் அகப்பட்டு கொள்ளுகிறான் அப்ப ஒரு வில்லில் விடுபட்ட அம்பு ஒருத்தரை கொல்லலாம் கொல்லாமலும் போகலாம் ஆனால் புத்தி புத்திஷ்டா சந்யா ராஷ்டிரம் சராஜகம் நல்ல சான்றோன் ஒருத்தன் புத்திமான் புத்திமானுடைய புத்தியால ஏற்பட்ட செயல் நல்ல அறிவாளி நல்லவன் பண்பாளன் அவனிடத்துல நாம தப்பா நடந்து நட்டோம் அல்லது அவன் கோபிக்கும்படிக்கோ அவனுடைய தர்ம சிந்தனத்திற்கே ஆபத்து வரும்படிக்கோ நாம் ஏதேனும் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அப்ப புத்தியால நம்மளை தடுக்கிற செயல்களில் ஈடுபடுறார் அவரிடத்திலிருந்து அவருடைய அறிவு செயல் வெளிப்படுகிறது ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு கொல்லலாம் கொல்லாமல் போகலாம் ஆனா ஒரு சாந்தோனிடத்திலிருந்து செயல் இருக்கிறதே அது அனைவரையும் அழித்துவிடும் ஒருத்தரை மட்டுமல்ல ஒருத்தரை கூட கொல்லாமலே அம்பு வீணா போயிடலாம் ஆனா ஒரு சாந்தோன் அவன் என்ன செயல் புரிகிறானோ ராஷ்டிரம் சராஜகம் அது ராஜ்யத்தை அழித்துவிடும் அரசனோட சேர்த்து அழித்து ஆகையால் சான்றோர் கோப்பப்படும்படியோ அவர்கள் என்ன தர்மத்தை உபதேசித்திருக்கிறார்களோ அதந்து விடவே கூடாது வில்லுக்கு தப்பி சுடலாம் ஏ ராமனுடைய வில்லிருந்து சமுதிரராஜனை தப்பித்து விட்டார் ராமனுடைய பானம் அமோகம் சொல்லுவோம் அமோகம் வீணாகாதது ராமன் வில்லுல அம்பை ஏற்றுட்டார் கண்டிப்பா அது வேலையை முடிச்சுட்டு தான் வரும் இதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் விதிவிலக்கு போ பார்க்கலாம் காக்காசுரனை நோக்கி அம்பைதார் அது காக்கையசுரனை சுத்தி சுத்தி வந்தது கடைசியில் அவன் ராமன் திருவடிகளே சரணம் தப்பித்தான் அந்த இடத்துல அம்பு காக்கைய சொல்லலேன்னு தெரிஞ்சுக்கூர் விரும்பிய சொல் என்று திருப்பல் ஆண்டு பிரபந்தான் ராமனை கொண்டாடுறார் வில்லாழ்தல் வில்லாழ்தல்னா யாது வில்ல கையில பிடிச்சிருந்து நன்னா அம்புகளை விட்டு எல்லாரையும் கொல்றது என்ன பொருள் அல்ல ராமனுடைய வில்லிருக்கையா இதுக்கு எவ்வளவு சக்தின்னா முதல் அம்பை இவர் உப்புகால் அப்புறம் வில்லே சண்டை போட்டுக்குமா ராமன் அம்ப விடவே வேண்டாம் நெருக்கு நான் ஊன்னி கொண்டு ஒரு அம்ப விட்டுட்டாச்சிரும் என்ன சுவாமி ஆரையும் கொல்லாதே கொல்லாதேன்னு தடுக்கணுமா அம்பா பொழிஞ்சின்னு இருக்காதேன்னு தடுக்க வேண்டுமான் அப்ப வில் ஆழ்ந்தது என்னால் வில்லிலிருந்து அம்ப விடுதல் அர்த்தம் அல்ல போரும் போரும் எத்தனை அம்ப விட்டுண்டே இருக்கு போறேன் நிறுத்து என்ன ஆளுவது இதனால்தான் சார்ந்த முதத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்கிறாள் ஆண்டாளுடைய திருப்பாவை பல பாடல்கள் திருப்பாவில் சொல்லிருக்கேன் இத்தனை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருமே ஆண்டாள் திருப்பாவைய கண்டிப்பா கத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் முப்பதே பாடல்கள் தான் சிறு குழந்தை பெண் குழந்தை பக்தி தரும்ப கண்ணனுக்காக பாடிய பாசரங்கள் அது சொன்னால் அனைத்து நலன்களும் நமக்கு ஏற்படும் அது ஆண்டாள் தெரிவிக்கிறார் சார்கமுதட்ட சரமழை போல் அப்ப அந்த சரமழைக்கு தப்பாதவர்கள் தப்பினவர்கள் ஆருமே கிடையாது யாரும் அதுல தப்பினதில்லை ஆனா காக்கேஸ்வரன் தப்பித்துக் கொண்டான் என ராமன் திருவடிகளே சரணம்னு சொன்னான் இன்னொரு இடம் பார்த்து அந்த வில்லேன்னு அம்பு போறது சமுத்திரராஜனிடத்துல ராமன் மூணு நாள் சரணாலிதி பண்ணார் திருப்புலாணி ராமேஸ்வரம் பக்கம் போனோம்னா ஆசிரியமா தர்ப சயன பெருமாள் சயணிச்சிருக்கார் தர்பத்தை பரப்பி அதன் பேர்ல ராமனே கிடந்து கடல் அரசு எப்படியான போறதுக்கு வழி கொடுன்னு கேட்டான் என்ன பண்ணாலும் அவன் பதிலே சொல்லல மூணு நாள் ஆச்சு ராமனுக்கு சற்றும் கோபம் விட்டு லட்சுமணனை பார்த்து லட்சுமணா நானே கைய பிடிச்சு கெஞ்சிருக்கேன் அப்படியும் எனக்கு மனசு வரல சாப்பமான சௌமித்ரே பத்ய்து பிளவங்கமாக இப்போதே இந்த கடலை வர்த்த செய்து விடுகிறேன் கொண்டா என் வில்ல கொண்டா அம்ப கொண்டா நான் நம்ப ஏச்சுட்டார் இதை கண்ட உடனே கோலெடுத்தா ஏதோ ஆடுங்கிற மொழியோ பயந்து போட்டா போட்டுக்கு அதனாலதான் சமுத்திரராஜன் வந்தார் திராட்சி திராட்சி என்ன லட்சி தருளவன் கேட்டார் அப்ப ராமன் உடனே வேலை ஒன்ன கொல்றதுக்காக நான் இந்த அம்பை ஏத்தல உன்னுடைய பகைவர்கள் ஆரேனும் இருந்தால் கூறு அவர்களை கொண்டு விடுகிறேன் வால்மீகி ஆச்சரியப்பட்டார் சேவலையே ராமன் கூட போய் பேசுவார் கொடுத்திருக்கேன் இவனை கொள்றதுக்காகத்தான் அம்பை ஏற்றிருக்காள் ஆனா அவன் சரணம்னு சொன்ன உடனே மனசு எவ்வளவு மாறிப்படுத்து ராமனுக்கு அப்ப சாதாரணமா யாருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் வீணாகலாம் ராமன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு வீணாகாது ஆனா ராமன் வில்லில் அம்பேட்சின் பிற்பாடு கூட இத போச்சு சமுதிராஜ விஷயத்திலே அவனை கொல்லவே இல்லையே எத்தனையோ பேர் அதை கொண்டிருக்கலாமே தவிர இப்ப கடரசனை கொல்லாமல் விட்டுவிட்டது இது கூட சமாளிச்சு விடலாம் ராமன் அம்பிலிருந்து கூட தப்பித்து விடலாம் ஆனா எதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றார் புத்தி புத்திமதோ புத்திமான் ஆரோரு சிறந்தவன் அறிவாளி அவன் சாந்த அவனிடத்திலிருந்து புறப்பட்ட புத்தி அது ஒருத்தரை அழிக்க முற்படும் அதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது சாமான்யமாக புத்திமான்கள் யாரையும் அழிக்க மாட்டார்கள் அவர்கள் சாந்தோர்கள் ஆனா அதை தாண்டி சில சமயம் அவர்களுக்கு கோபம் உண்டு அப்பதான் நடக்கிறது எங்கு கண்டிருக்கிறோம் சந்திரகுப்தனுடைய காலத்தில் சாணக்கியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரால் எவ்வளவு பெரிய அரசியல் மாறுதலே நிகழ்ந்தது அவர் ஒருத்தரிடத்தில் அவமரியாதை தோற்ற நடந்துவிட்டபடியாலே அவரை சரியாத்தான் நடத்திருக்கணும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கேட்கவில்லை அந்த அவமரியாதை பொறுக்க மாட்டாமல் நான் இதை மாற்றி அமைக்கிறேன்னு தலைக்குடிமையை இழுத்து விட்டவர் தான் கடைசியவரால் எவ்வளவு பெரிய புரட்சி வடித்து எப்படி மாறுதல் ஏற்பட்டு யார் அரசன்கிற அத்தனை கதையும் நாம படிக்கிறோம் அவர்களால விடப்பட்ட அம்பு நம்மால் தாங்குவதற்கு இயலாது அதே போல துர்வாசர் இந்திரனை சபித்து விட்டார் துர்வாசர் ஒரு முறை மகாலட்சுமியை சேவிக்கப் போயிருந்த ஒரு வித்யாதர அந்த பெண்ணுக்கு மாலை கடைசி மகாலட்சுமி பிரசாதம் கொடுத்தார் தான் சூடி கலைந்த மாலை அவளுக்கு கொடுக்க அவள் கொண்டு வந்து துர்வாசர் இடத்துல சமப்பிக்க திருவாசர் பார்த்தார் மகாலட்சுமி பிரசாதம் எனக்கு வேணும் தான் கண்டை ஊத்திண்டார் தலையிற ஊத்திண்டார் ஆனா இது நிறைய ஐஸ்வர் கொடுக்கும் நானும் ரிஷி நான் அதை வச்சு என்ன பண்ண போறேன் ஜெகத்தை ஆள வேண்டிய ஐஸ்வரம் வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்ககிட்ட கொடுத்தார் அவன் வெள்ள யானை ஐராவத யானைக்கு மேல அமர்ந்திருந்தான் துருவாசர் கீழே மாலையை கொடுத்தார் அவனுடைய மதிப்பு தெரியாமல் யானையினுடைய தலையில போட யானைக்கு அதன் மதிப்பு புரியாமல் கீழே கால போட்டு மிதிச்சுடுத்து வந்ததும் கோபம் துருவாசருக்கு நீ சி இழந்து போவாய் லக்ஷ்மி இழப்பாய் செல்வத்தை இழப்பாய் என்று அவர் கோபித்தால் சாபம் விட்டார் அந்த சாபத்தினால் கடைசியில மொத்த சொத்தும் போய் கடைசியில பெரும்பாடுபட்டு அவன் முழித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று சொத்தத்தனி இழந்து போனான் அப்புறம் தான் பெருமாள் இடத்துல வந்து பிரார்த்தித்து திருப்பார் கடல் கடைந்து அமுதத்தை எடுத்து லட்சுமி அதிலிருந்து வந்து இந்திரனுக்கு அமுதம் கொடுக்கப்பட்டு லட்சுமி கட்டாசரம் கிடைச்சு திரும்ப சொத்து பெற்றான் என்று சரித்திரம் எவ்வளவு பாடு பாருங்கள் ஒரு துருவாசரிலேருந்து வாயில புறப்பட்ட அம்பு அதை தாங்க முடியாம ராஜா எழந்து・ ராஜ்யம் இழந்து எல்லாம் விண்ணா போய் சொல்லி இதே போலத்தான் பிரிசு மகாராஜன் அங்கன்னு ராஜா இருந்தார் அவனுடைய பிள்ளை வேனன் அந்த வேனன் ரொம்ப தீவனா இருந்து விட்டான் எத்தனையோ மகர்ஷிகள்லாம் திருத்த பார்த்தார்கள் ஆனால் அவன் திருந்த மறுத்தான் அப்ப அவர்களே சபிச்சவனை கொன்று விட்டார்கள் அப்ப மகர்ஷிகள்லாம் இது செய்யமாட்டான் ஆனா அவ வாயிலிருந்து புறப்படுற சொல்ல நம்மளால தாங்கிறதுக்கு முடியலையோ அப்ப வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பையின் தாங்கலாம் ஆனால் சாண்டோர்களுடைய புத்தியிலிருந்து எது புறப்பட்டதோ அதை தாங்குவதற்கே இயலாது என்ன விடத்தில் சொல்லுகிறார் அதத்தான் இப்ப நாம பார்த்துராசிரி சொல்லிட்டு இருக்கானா இங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் எத்தனையோ நல்வார்த்த விதிரன் எடுத்துரைத்தார் எத்தனையோ நல்லத்த சஞ்சயன் எடுத்து சொன்னார் பல பேர் எடுத்து எடுத்து சொல்லியாச்சு ஆனா அவன் கேட்கவே இல்லை அப்ப இவர்கள் கோபத்தோட சொன்னது என்ன இப்படியே பண்ணியானா பிள்ளை பாசத்தாலே தப்பு தப்பா பண்ணிட்டு இது பண்ணா கடைசியில் நீ வாண்டே போக போகிறாய் உன் குலத்தோடு அழிந்து போக போகிறது நூறு மக்களுக்காக இவ்வளவு தூரம் பன்றியே அந்த நூற்றுவரும் வீழ்ந்தே போவார்கள் எத்தனை சொன்னார் கடைசியில அவர் புத்தியிலிருந்து புறப்பட்ட அம்புது அத்தனை அழிஞ்சு போச்சு பிள்ளைகள் அனைவரையும் பறிகொடுத்தான் தானும் கடைசியில காட்டுக்கு போய் உயிரிழக்க நேரிட்டது ஒரு விதுரங்கிற சான்றோர் அவர் சொன்னது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு பாருங்க அதே போல இவர்கள பரம சாதுக்கள் கோச்சுக்குரியதை கூட வாழ்க்கை தெரியாது அவ்ள பக்தர்கள் இருந்தாலும் அவ உள்ளம் நொந்துக ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னால் அது நம்மை அழிந்தே போகிறது நம் குடும்பத்துக்கே ஆபத்து இதனால்தான் பாகவத அபசாரம் படக்கூடாது சாந்தோர்களிடத்தில் அபசாரப்படக்கூடாதுங்கிறார் பகவானிடத்தில் அபசாரப்பட்டுதா கூட சரிப்படுத்தலாம் ஆனா ஒரு பாகவதடத்தில் அபசாரப்பட்டால் அது மிகவும் குரூரமானது ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கூரத்தாழ்வானுக்கு எங்கையான அபசாரம் இருக்குமா எவ்வளவு பெரியவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆனா அந்த கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுச்சு அவருடைய சரித்திரத்திலேருந்து கேள்விப்படுறோம் ராமானுஜர் வெகு காலம் கிடைச்சு கண்ணறிந்த கூரத்தாழ்வான பார்க்கிறார் பார்த்த உடனே ஓர் அழுதார் அழ்வானே உமக்கா இந்த நிலைமை உமக்கும் கண்ணிழந்து போனீரானா அப்ப அவர் சொல்றார் நான் ஏதோ அபச்சாரப்பட்டிருப்பேன் இல்லையானா எனக்கு கண்ணு போயிருக்குமா அரோடு ஸ்ரீ வைஷ்ணவன் பக்தன் அவன் நெத்தியில் திருமன் காப்பு இட்டுக் கொண்டிருப்பான் அந்த திருமன் கோணலாக இருக்கிறது நாமம் கோணலா இருக்கு அப்படின்னு அவனை பத்தி தப்பா நினைச்சிருக்கேன் அடியார்கள் அடிப்பட்டுட்டோம் அவருடைய வார்த்தையை வாங்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மால் தாங்க முடியாமலே போய் விடுகிறது ஆகையால் அவ்வார்த்தைகளை நம்ம ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட கூட அமோகமான அம்பு கூட கொல்லலாம் போகலாம் ஆனா புத்தி புத்தி மதோத் ராஷ்டிரம் அது ராஷ்டிரத்த ராஜாவோட ராஜாவும் அழிஞ்சு போறா ராஷ்டிரம் அழிஞ்சு போறது பார்ப்போமே ராவணன் சீதை எத்தனையோ நல்ல வார்த்தைகளை ராவணனுக்கு எடுத்துரைத்தாள் ஆனா ராவணன் காதல ஏறலே மால்யவான் சொல்லி பார்த்தார் ஏறலே மாரீசன் சொல்லி பார்த்தான் ஏறவில்லை அப்ப இந்த பல பேரவனுக்கு சொல்லி சொல்லி பார்த்து ஆறோ ஒரு செயல நல்லவர்கள் இருந்திருக்க மாட்டார்களா அப்ப சீத்த மனசால் நினைச்சிருக்க மாட்டாளா மாரிச்சன் நினைச்சிருக்க மாட்டானா ராட்சசன்னா இருந்தாலும் நல்லத்தை எடுத்து சொன்னா விபீஷணன் நல்லது எடுத்து சொன்னா இப்பேற்பட்டவர்களுடைய நல்லத்தை ஏற்றுக்காமல் அவர்களுடைய தீய வார்த்தையை நம்ம வாங்கிட்டு அவர்களுடைய மனசுல ஏற்பட்ட கொதிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்னால் நம்மால் நன்கு வாழ வியலாகு அதனால நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நல்லவர்களா பல பேர் இருக்கார்களா நமக்கு தெரிஞ்சு அவள்கிட்ட ஷாபத்தை வாங்கிக்காம இருக்கணும் ஷாபம் போச்சு விட மாட்டா அவள் மனசுல தீயது நினைக்கிறது கூட நமக்கு கூடாது அவள் இடத்துல நெருங்குறோம் முடிஞ்ச கைங்க இருக்க வரணும் வந்துடணும் இன்னும் சில பேரோட ரொம்ப நெருங்கினோம்னாலே எதான அபசாரம் வந்துடும் அதனால எப்போதும் சற்று தள்ளி இருப்பதே நலம் பகவான்கிட்ட என்ன வேணா நெருங்கி கொள்ளலாம் அபச்சாரம் வந்தாது வந்தாலும் அவர்கிட்டயே தான் மன்னிப்பு வேண்டிக்கலாமே ஆனா அவர் எதை மன்னிக்கிறதே கிடையாது தன் பக்தனிடத்துல ஒருத்தன் அபசாரப்பட்டா மன்னிப்பதே இல்லை ஒரு பிரகலாதனுக்கு கஷ்டம் உடனே எவ்வளவு பெரிய இரண்டு கசிவும் மொத்தமே அழிஞ்சே போ சொல்லியோ ஆகையால் அடியார்களிடத்தில் அவர்களுடைய ஒரு தாபம் பெற்றே கொள்ளக்கூடாது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புக்கு தப்பிக்கலாம் ஆனால் புத்திமான்களுடைய புத்தி செயலிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது ஜாகிரதையாக இருக்கும் இந்த விதூர நீதி ஆடியோஸ்டை